நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்குங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன் நாம் இதுக்கு முன்னாடி அஞ்சல் தலை மற்றும் அதன் மதிப்பு சம்மந்தமான நாலு தகவல்களில் ரெண்டு தகவல்களை பற்றி போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம் அது என்னென்னா டினாமினேட்ட அஞ்சல் தலை அதாவது முக மதிப்புள்ள அஞ்சல் தலை அப்புறம் நான் டெனாமினேட்டட் அஞ்சல் தலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தகவல்களை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நாம் அஞ்சல் தலை மற்றும் அதன் மதிப்பு சம்மந்தமான மேலும் ரெண்டு தகவல்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு தகவல்களுமே இந்தியா சம்மந்தப்பட்டது இதை நாம் ஆயிரத்தி ஏப்ரலுக்கு முன்னாடி அப்புறம் ஏப்ரலுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைய நம்ம பிரிச்சுக்கலாம் அதன ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கரெக்ட் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி அன்னைக்கு தான் இந்தியா இந்தியாவோட நாணய மதிப்புல ஒரு பெரிய மாறுதல் வந்து உருவாச்சு அது என்னன்னு பார்க்கலாம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி இந்தியாவில் பார்த்தா இருந்த நாணயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அணா அப்படிங்கிற ஒரு மதிப்பு மேலே தான் இருந்துச்சு அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா காலணா அரைணா ஒரு அணா ரெண்டணா இருந்துச்சு இதுக்கு மேலே ஒரு ரூபா ரெண்டு ரூபா இப்படி ரூபாய் மதிப்புகளும் இருந்துச்சு ஸோ இந்த நாணய மதிப்புக்கு தகுந்த மாதிரி அஞ்சல் தலைகளையும் அப்போ வந்து பிரிண்ட் செஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நாணய மதிப்பு தான் பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்லையும் இருந்தது அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நாணய மதிப்புகள் தான் இருந்துட்டு இருந்தது அதாவது ஆயிரத்தி வரைக்கும் அஞ்சல் தலைகளும் அதுக்கு தகுந்த நாணய மதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இதுதான் ஒரு நாட்டோட நாணயம் மற்றும் பண மதிப்புக்கு மாதிரி அஞ்சல் தலைகளையும் இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சிதந்த உதாரணம் இனிமேலுமே இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை சார்ந்துதான் அஞ்சல் தலைகளும் பிரின் செஞ்சு வெளியிட்டு இருக்காங்க மட்டும் இல்லைங்க உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இப்படித்தான் இதுக்கு முந்தைய முன்னாடி வாரங்களில் கூட நான் சில இந்திய அஞ்சல் தலைகளை பற்றி பேசும்போது ஆனாண்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் காந்தியோட காந்தோட பத்தண்ணா ஸ்டாம்பு அப்புறம் பன்னெண்டனாம் ஸ்டாம்பு இப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டாம்புகளை பத்தி சொல்லி இருந்திருக்கு இதுதான் நம்ம அஞ்சல் தலை மற்றும் அதன் மதிப்பு பற்றின மூணாவது தகவல் அடுத்து நாலாவது தகவல் என்னன்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு அப்புறம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசாங்கம் வந்து அனாங்கிற நாணய மதிப்பை வந்து பைசான்ட்டு மாத்தினாங்க இது எதுக்குன்னா சுலபமா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாத்தினாங்க எப்படின்னா நூறு பைசா ஒரு ரூபாய் இப்படி மாத்தறதுக்கு வந்து சுலபமா இருந்துச்சு இதை பேஸ் பண்ணி தான் அஞ்சாவது தலைக்குள்ளையும் அவங்க மாத்தினாங்க அதனால என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்ல எல்லாம் பைசான்ட்டு பிரிண்ட் பண்ணாங்க சோ ஆனால பிரிண்ட் செஞ்ச ஸ்டாம்ப் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் பைசாங்கிற நாணய மதிப்புல பிரிண்ட் செஞ்சு வெளியிட்டாங்க சுதந்திர இந்தியால நாம இந்த ரெண்டு வகையான ஸ்டாம்ப்பும் இருந்துச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொருளாதாரம் அப்புறம் நாணய மதிப்பு அப்புறம் அஞ்சல் தலை இந்த மூணுக்குமே வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு ஒன்ன விட்டு ஒன்னொன்னு வந்து இருக்காது எப்படின்னா நாணய மதிப்பு அனாவாக இருக்கும்போது அஞ்சல் தலையும் அனாவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாணய மதிப்பு வந்து பைசான் டச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாம்புலேயும் பிரிண்ட் செஞ்சு வெளியிட்டாங்க இன்றைக்கி நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பைசா அப்புறம் ஐம்பது பைசா இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை இல்லையா அதே மாதிரி இந்த இருபத்தஞ்சி பைசா ஸ்டாம்பு ஐம்பது பைசா ஸ்டாம்பு கூட இப்ப இந்திய அரசாங்கம் வந்து பிரின்னு செய்யறதில்லை இதுதான் இந்த மூணுக்கும் அதாவது பொருளாதாரம் நாணய மதிப்பு அப்புறம் அஞ்சல் தலை இந்த மூணுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு ஸோ அஞ்சல் தலை பற்றின வேறொரு தகவல்களோட மேலும் பயணிப்போம் நன்றி வணக்கம்